ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமான் முதான்மகம் நாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு முக்கியமான தர்மங்க அதாவது ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிஷிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நாம் அத்தனை பேரும் அந்த ரிஷிகள் நமக்கு நம்முடைய வேதம் சொல்கிற வழியில் நாம் எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கிறது எப்படி அமைச்சுக்கணும் நாம் இந்த மனித பிரிவையை எடுத்ததை எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறத ரிஷிகள் தானும் வாழ்ந்து காமிச்சு நமக்கும் தர்மமான வழியில வாழறதுக்கு நமக்கு எடுத்து சொன்னதுதான் தர்மசாஸ்திரம்னு பேரு அப்படி ரிஷிகள் நமக்கு சொன்ன எங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் இந்த நாளில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற நாளில் ரிஷிகள் சொன்னபடி நம்மால் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் பல பேருக்கு இருக்குது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ரிஷிகள்னா அதாவது நாம் நம்முடைய ஒரு புத்தி சக்தியை வச்சுண்டு நாம் அதை தான் இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வருது ஆனால் நாம் ரொம்ப உள்புகுந்து பார்க்கணும் ஆராய்ஞ்சு பார்க்கணும் பார்த்தா நமக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியும் நாம் நம் நாம் ஒரு படிப்புடைய மூலையை வச்சுண்டு நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் பார்க்குறோம் அப்படி பார்த்தா அது புரியாது ஏன்னா இப்போ லௌக்கிகமாகவே பார்த்தா நிறைய படிப்புகள் இப்போ சிஏ அது மாதிரி படிக்கிறவாழ்லாம் ஒரு ஒரு வழியான படிப்புகள் சட்டம் படிக்கிறவாளுடைய படிப்பு ஒரு வழி இன்ஜினியர்கள்லாம் படிக்கிற படிப்பு ஒரு வழி டாக்டர்கள் படிக்கிற படிப்பு ஒரு வழி இது ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தப்படாது அந்தந்த படிப்புகளில் நிறைய டெக்னிக்கல் வேர்டுகள்லாம் இருக்கும் அந்த துறையில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைய நாம் படித்த படிப்பை வச்சுட்டு அர்த்தம் பார்த்தா புரியாது அந்த அந்த துறையில் அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத பார்த்து தான் நாம் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்க முடியும் அது தான் தர்மசாஸ்திரங்கள்லாம் நாம் நம்முடைய மூளை எழுச்சுன்னு பார்க்கறதுனால தான் இந்த நாளில் முடியாதுங்கிற தீர்மானத்துக்கு நாம் வரோம் ஆனால் தர்மசாஸ்திரம்ங்கிறது தனி ஒரு படிப்பு அது நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு வித்தியன்னு பதினாலு கொடுத்துருக்கா வித்யாஹியதா சதுர்தசான்னு பதினாலு படிப்புகள் நமக்கு கொடுத்துருக்கா அதில் தர்மசாஸ்திரம்னு ஒரு படிப்பு அது தனியாக படிக்கணும் அது அதுக்கு அறிமுகத்துக்கு புஸ்தகங்கள் இருக்குது அதை படித்து பிறகு தர்மசாஸ்திரங்களை படித்தா அதில் உள்ள டெக்னிக்கல் வேர்டுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியும் அதை தனியாக ஒரு படிப்பாக எடுத்துன்னு படிக்கணும் இன்னும் நமக்கு ரிஷிகள் சொன்ன வழியில் போய் பார்த்தோம்னா தர்மசாஸ்திரம்னு தனியாக எடுத்துன்னு படித்தா சுத்தமாக புரியாது அப்படின்னு தான் ரிஷிகள் தான் சொல்கிறா ஏதோ ரெண்டு மூணு படிப்புகள் படிச்சுட்டு தர்மசாஸ்திரம்னு எடுத்துன்னு படிக்கலாம் அப்படின்னா அப்படி படித்தா புரியாது ஆரம்பத்திலிருந்தே நமக்கு இந்த தர்மசாஸ்திரத்தினுடைய வாசனை வரணும் ஏன்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் வேதம் இவைகள் சொல்கிற வழி எப்படின்னா முதல்ல நம்பணும் அப்புறம் செய்யணும் பாக்கி ஆராய்ச்சி படிப்புகள்லாம் எப்படின்னா முதல்ல செஞ்சு பார்க்கணும் அப்புறம் நம்பணும் அதுதான் நம்முடைய வேதம் சொல்கிற வழிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற வழிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வழி முதல்ல நம்பணும் அதுதான் உபனிஷது ஸ்ரத்தஸ்வ சௌமியா அப்படின்னு சொல்கிறது முதல்ல நம்பு அப்புறம் செய்யணும் நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணும் இந்த நம்பிக்கை அதை படிக்கும்போது எப்படி நம்பிக்கை வரும் வராது அதனாலதான் நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்ற ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வரணும் இந்த படிப்பினுடைய ஏன்னா ரிஷிகள்லாம் அச்சீந்திரிய திருஷ்டாக்கள்னு பே கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்னால தெரிஞ்சுக்க முடியாததை கூட ரிஷிகள் நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லுவா அதனால தான் அகீந்திரிய திரஷ்டாக்கள்னு பேரு முக்காலும் உணர்ந்தவர்கள் ரிஷிகள் அவருடைய வார்த்தைகள்லாம் நாம் சாதாரணமாக கணக்கு பண்ணப்படாது சாதாரண படிப்பை வச்சுன்னு நாம அந்த வார்த்தைகளை பார்க்க கூடாது மேலும் வேதத்துக்கு அர்த்தம் நாம் சாதாரண வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அதுக்கு படிப்பு சக்தி வேணும் புத்தி சக்தி வேணும் இப்போ வேத பாஷ்யம்னு சொல்கிறோம் வேத பாஷ்யம்னா வேதாத்தியனம் பண்ணின மாத்திரத்திலேயே வேதத்தினுடைய அர்த்தம் தெரியாது இன்னும் அதுக்கு அந்த பாஷ்யத்தை மாத்திரம் படித்தாலும் அதுக்கு அர்த்தம் தெரியாதுங்கிறது ரெண்டு அதுக்கு அங்கமாக நிறைய படிப்புகள் இருக்குது அவைகள்லாம் படிச்சுவிட்டும் வேத பாஷ்யம் படித்தா அந்த வேதம் எந்த தத்துவத்தில் எந்த காரணத்தினால இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு தெரிய வரும் அதில் விசுவாசம் நமக்கு ஜாஸ்தியாக வரும் அதில் பக்தி வரும் ஏதோ ஆனந்த விகடன் இது மாதிரி கதை புஸ்தகங்கள் படிக்கிறது போல் அதை எடுத்துக்கப்படாது இப்போ வேதத்தில் வர்ற கதைகள்லாம் நாம் கேட்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒரு கதையை கேட்குறோங்கிற அர்த்தம் இல்லை அந்த கதை அந்த கதையை கேட்கறதுனால நமக்கு தர்மங்கள் தெரியறதுங்கிறது ஒன்றும் நம்ம உடம்புலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்முடைய வேதம் ரிஷிகள் சொன்ன தர்மசாஸ்திரங்கள் இவைகளுக்கெல்லாம் உயிருக்கு உயிருள்ள சப்தங்கள் அதெல்லாம் என்னைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய சப்தங்கள் அதை நாம் விளையாட்டாக கூட சொன்னால் அது ஒரு பலனை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா இதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கா ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு உபவேதம் அது நாலு வேதங்கள் ஒரு வேதத்துலேருந்து வந்தது ஆயுர்வேதம் அதே தான் தனுர்வேதம் காந்தர்வ வேதம்னு இப்போ சங்கீதங்கள் இருக்கு சங்கீத கச்சேரியெல்லாம் பண்றோமே அந்த சங்கீதம்ங்கிறது ஒரு வேதத்திலிருந்து ஆவிர் பவிச்சது காந்தர்வ வேதம்னு பேர் அதுக்கு அவைகள்லாம் நாம் உபயோகப்படுத்துறதுனால ஒரு மாற்றங்கள் ஏற்படுறது நாம் அந்த திருஷ்டியில பார்க்கணும் பார்த்தா தெரியும் அனுபவத்துக்கு வரும் அப்படி நம்முடைய ரிஷிகள் நம்ம ரிஷிகள் சொன்ன அந்த தர்மசாஸ்திரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு ஆயுர்வேதத்தில் அதுக்கு உதாகரணம் சொல்கிறா குமாரி திரவீகரணம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் கொண்டு இருக்கு குமாரி திரவீகரணம்னா சோற்று கற்றாழைக்கு பேர் இந்த சோற்று கற்றாழை அப்படி இருக்கும் மேலே தோல் கெட்டியாக இருக்கும் அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்தோடனே உள்ள பார்த்தா ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஒரு வஸ்து இருக்கும் கெட்டியாக அது திரவமாக ஆகணும் அது திரவமாக ஆனால் தான் நாம் மருந்துக்கு உபயோகப்படுத்த முடியும் அது ரொம்ப உத்தமமான மருந்து அது சோற்று கற்றாழை அது திரவமாக எப்படி ஆக்கிறது அப்படின்னா அதனுடைய குணம் மாறாமல் அது திரவமாக ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டும் அதன் உள்ளே இருக்கிற அந்த வழப்பாக கெட்டியாக ஒரு வஸ்து இருக்கும் அதை ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு தேத்தாங்க கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்கு அந்த கொட்டைய ரெண்டா நாளாக உடைச்சி அந்த சோற்றுக்கற்றாழை மேலே போட்டுட்டா ஒரு கொஞ்ச நாளில அந்த கெட்டியா இருக்கிறது அவ்வளவும் திரவமாக மாறி போயிடும் எப்படி அது மாதிரி மாறும் அப்படின்னா அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு இந்த தேத்தாங்க கொட்டைக்கு அந்த கெட்டியாக இருக்கிற சோற்றுக்கற்றாழைய திரவமாக மாற்றிவிடும் அப்படி ஒரு சக்தி இருக்குது எப்படி அந்த தேத்தாங்கோட்டைக்கு கெட்டியாக இருக்கிற சோற்றுக்கற்றாழையை திரவமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கோ அதுபோல் தான் நம்முடைய ரிஷி வாக்கியங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்தி நிறைய இருக்குது நாம் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி உபயோகப்படுத்தணும் நாம் மாற்றி உபயோகப்படுத்தினா விபரீதமான பலன்கள் நமக்கு ஏற்படும் இன்னொரு உதாரணம் இருக்குது ஆயுர்வேதத்தில் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்